பரிதாபத்துக்குரிய பாவிகள் செல்லும் நரகத்தை கண்டீர்கள் இவர்களை காப்பாற்ற என் மாசற்ற இருதய பக்தியை உலகத்திலே ஏற்படுத்த வேண்டும் பாப்பரசர் ரஷ்யாவை என் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் பிதாசுதன் பருசுதாவியின் பெயராலே ஆமன் சேச கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே பரிசுத்த பாத்திமா ஜெபமாலையின் மாதாவின் பாத்திமா மாதாவின் பிள்ளைகளே மாதாவின் காட்சிகளில் ஒன்றாவது இரண்டாவது காட்சிகளை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் அந்த காட்சிகளிலே சொல்லப்பட்ட செய்திகளையும் அறிந்திருக்கிறோம் இன்று நாம் மாதாவின் மூன்றாவது காட்சியை பற்றி தியானிக்கப் போகிறோம் இரண்டாம் காட்சி முடிந்தவுடன் அந்த காட்சியை பற்றிய சந்தேகங்களும் குழப்பங்களும் லூசியாவினுடைய வீட்டிலும் அந்த ஊரிலும் பரவி வந்தது குறிப்பாக லூசியாவின் தாயார் அதை உண்மை என்று ஏற்க ஒரு நாளும் முன் வரவில்லை எப்படியாவது தன் பிள்ளை சொல்லுவதெல்லாம் பொய்தான் என்று அவள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அதற்காக பல முறை குருவானவரிடம் அழைத்துச் சென்றாள் மூன்றாம் காட்சிக்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை லூசியாவை பங்கு குருவானவரிடம் அழைத்து சென்றாள் பங்கு குருவானவர் மிக அன்போடும் பரிவோடும் பேசினார் இருந்தாலும் நீ சொல்லுகிற இந்த செய்திகளில் சிலவற்ற என்னிடமிருந்து நீ மறைக்கிறாய் அது உண்மையாகவே மாதா என்றால் மாதா உண்மையாகவே உனக்கு பேசினார்கள் என்றால் உன்னுடைய ஆன்ம குருவாகிய என்னிடம் ஒன்றும் மறைக்காமல் நீ சொல்ல வேண்டும் ஆனால் நீ பல காரியங்களை மறைக்கிறாய் அதனால் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது உனக்கு காட்சி கொடுப்பது ஒருவேளை சாத்தானாக இருக்கலாமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்றார் இது அவளுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது அச்சத்தையும் உண்டாக்கியது பங்கு குருவானவரே இப்படி சொல்லுகிறாரே ஒருவேளை நான் மாதாவை பார்க்கிறேனா அல்லது பசாசை பார்க்கிறேனா என்று அவள் சந்தேகப்பட ஆரம்பித்தாள் அது அவளிடம் மேலும் மேலும் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருந்தது அடுத்த மாதம் ஜூலை பதிமூன்றாம் நாள் வருவதற்கு முன்னால் அவள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள் ஒருவேளை அது சாத்தானாக இருந்தால் நான் அந்த சாத்தான் கேட்டுக்கொண்டபடி நடக்க விரும்பவில்லை ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி வரவேண்டும் என்று சொன்னபடி அடுத்த பதிமூன்றாம் தேதி நான் போக விரும்பவில்லை என்று பேசிக்கொண்டாள் தன்னுடைய சிறிய நண்பர்களுக்கும் அதை சொன்னாள் ஆனால் அவர்கள் அதை விரும்பவே இல்லை மாதா நமக்கு காட்சி கொடுத்தார்கள் என்பதை நாம் மிக அருமையாக பார்த்து கொண்டிருக்கிறோமே ஏன் சந்தேகப்படுகிறாய் மாதா பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை நாம் பார்க்கவில்லையா மீண்டும் மறைந்து செல்லுகிற பொழுது மேல் நோக்கி பரலோகத்திற்கு செல்வதை பார்க்கவில்லையா சாத்தான் என்றால் பூமிக்குள்ளே ஒரு பாதாளத்திலே கிடக்கும் என்று சொல்வார்களே நாம் பார்த்த அந்த மண் அந்த கன்னிகை மேலிருந்து மோட்சத்திருந்து வருவதை பார்க்கரோமே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் காட்சி காண்பதற்கு முந்தின நாள் வரையிலும் லூசியா நான் வரமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தாள் அந்த இரண்டு சிறுவர்களும் இவளுக்காக நிறைய அழுது கண்ணீர் சிந்தி மண்டாடினார்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் பிறந்தது அது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று காலையில் படுக்கையை விட்டு எழுந்தவுடனே லூசியாவுக்கு ஒருவித உணர்வு ஏற்பட்டது நான் கண்டிப்பாக கோவாத்தா ஏரியாவுக்கு போக வேண்டும் என்று நினைத்தாள் உடனே தங்கள் நண்பர்களிடம் சென்று நான் வருகிறேன் என்று சொன்னாள் அவர்கள் அவளுக்காக கட்டிலுக்கடியிலே முழங்கால் நின்று கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டிருந்தார்கள் சந்தோஷத்தோடு குதித்து எழுந்து ஆ வாருங்கள் போகலாம் என்று அவர்கள் புறப்பட்டார்கள் மூன்றாம் காட்சியை பார்ப்பதற்காக இந்த சிறுவர்கள் மட்டுமல்ல ஏராளமான மக்கள் முன்தின நாள் மாலையிலேயே அங்கு வந்து கூட ஆரம்பித்தார்கள் காட்சி நடைபெற்ற இடத்திலே பெரும் கூட்டமாக இரவு முழுவதும் அவர்கள் ஜபித்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்திலே மாதா தோன்றிய அந்த சிறிய மரத்திற்கு அடியிலே வட்டமாக சுத்தம் செய்து அதை ஒரு புனித இடமாக வைத்து மலர்களை தெளித்து வைத்திருந்தார்கள் அந்த மரத்திலே நிறைய வண்ண ரிபன்களை கட்டி தொங்கவிட்டிருந்தார்கள் அங்கே ஒரு சிறிய ஆட்சி ஒன்று செய்து அதிலே ஒரு விளக்கை தொங்க இப்படி மாதாவின் வருகைக்காக மக்கள் ஆர்வத்தோடு பல ஏற்பாடுகளை செய்து காத்திருந்தார்கள் மூன்று சிறுவர்களும் மறுநாள் காலையிலே புறப்பட்டு செல்லுகிற பொழுது வழியங்கும் ஒரே கூட்டமாக மக்கள் இருந்த காரணத்தினால் எளிதாக அவர்கள் மக்களை ஊடுருவி செல்ல முடியவில்லை ஆயினும் ஒரு சிலர் அந்த சிறுவர்களுக்கு வழிகாட்டி தூக்கி சென்று இடத்திலே கொண்டு சேர்த்தார்கள் அங்கு சென்றவுடனே லூசியா ஜெபமாலை ஆரம்பித்தாள் எல்லாரும் சேர்ந்து ஜெபமாலை சொன்னார்கள் ஜெபமாலை முடியவும் லூசியா எழுந்து எல்லாரும் குடைகளை மடக்குங்கள் என்று சொன்னாள் அது சரியான வெயிலாயிருந்ததினால் இருந்ததினால் குடைகளை பிடித்து கொண்டிருந்தார்கள் உடனே அவர்கள் குடைகளை மடக்கினார்கள் கிழக்கிலிருந்து ஒரு சிறிய மேகம் வருவதை பலர் பார்த்தார்கள் மாதா வழக்கம் போல அந்த சிறுவர்களுக்கு தோன்றி அந்த மரத்திலே வந்து நின்றார்கள் எங்கும் கடினமான வெயில் அடிப்பதற்கு பதிலாக இதமான குளிர்காற்று வீசியது எல்லாரும் ஒரு புதிய உணர்வை பெற்றார்கள் நிச்சயமாக மாதா வந்திருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை எல்லாரும் கண்டார்கள் ஒரு சிலர் மாதா அந்த சிறுவர்களோடு பேசுவதை மெல்லிய குரலிலே கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது மாதா வந்து நின்றவுடனே வழக்கம் போல லூசியா பேச ஆரம்பிக்கவில்லை ஜசிந்தா ஞாபகமூட்டினால் பேசு லூசியா நீதானே முதலிலே மாதாவிடம் பேசுவாய் ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்று கேட்டாள் உடனே லூசியா மாதாவை பார்த்து அம்மா நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அடுத்த மாதமும் பதிமூன்றாம் தேதி நீங்கள் இங்கு வர வேண்டும் ஜபமாலை ஒழுங்காக சொல்லி வர வேண்டும் உலகம் சமாதானம் பெறுவதற்காக தினசரி ஜபமாலையை ஒழுங்காக சொல்லி வாருங்கள் இப்படி சொன்ன பிறகு வழக்கம் போல மாதா தன்னுடைய கரங்களை விரித்தார்கள் மாதாவிடமிருந்து பிரகாசமான ஒளி பூமியை நோக்கி சென்றது பூமியை ஊடுருவியது அங்கே ஒரு பெரிய தடாகம் போல நெருப்பு கடலை குழந்தைகள் பார்த்தார்கள் அந்த நெருப்பு கடலுக்குள்ளே ஏராளமான ஆண்மாக்கள் விழுந்து கொண்டிருந்தார்கள் அங்கே விழுந்த ஆன்மாக்களும் ஏற்கனவே நெருப்பிலே வேகின்ற பேய்களும் ஒருவர் ஒருவர் மேல் விழுந்து விழுந்து அக்கினி பற்றி எறிகின்ற நிலக்கரி போல எங்கும் அசைந்து மேலும் கீழுமாக ஓடி அந்த நெருப்புக்குள்ளே அவர்கள் வேதனைப்படுவதை இவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் எழுப்பிய கூக்குரல் அவர்களுடைய காதை பிழந்தது அவர்கள் அலறி அடித்து ஐயோ ஐயோ என்று இயங்குவதை பார்த்து இவர்கள் வேதனைப்பட்டார்கள் லூசியா ஓ என்று கதறிவிட்டாள் கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் லூசியா அப்படி கதறியதை கண்டார்கள் பின்னால் அவரிடம் கேட்டார்கள் அந்த நரகத்தினுடைய கோர ஆக்கினை எவ்வளவு என்பதை அந்த குழந்தைகள் உணரும்படியாக மாதா அவர்களுக்கு உண்மையாகவே நரகம் உண்டு என்பதை பூமியை பிளந்து காட்டினார்கள் பத்து நிமிடங்கள் அந்த காட்சி நிலவியிருந்திருக்கும் அது முடிந்த பிறகு மாதா உருக்கமாக அவர்களை பார்த்து சொன்னார்கள் பரிதாபத்திற்குரிய பாவிகள் செல்லுகிற நரகத்தை கண்டீர்கள் அவர்களை பாதுகாக்க உலகத்திலே என் மாசற்ற இருதய பக்தியை ஏற்படுத்த வேண்டும் பாப்பரசர் ரஷ்யாவை என் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் பாவிகள் மனம் திரும்பும்படியாக நீங்கள் ஒருத்தல்கள் செய்ய வேண்டும் பாவிகளுக்காக உங்களே பலியாக்குங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு ஒருத்தல் பருத்தியாக முயற்சி செய்கிற பொழுதெல்லாம் இந்த ஜபத்தை சொல்லுங்கள் என்று புதிய ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார்கள் சேசுவே உமது அன்பிற்காகவும் பாவிகள் மனம் திரும்பவும் மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு எதிராக செய்யப்படும் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த ஒருத்தலை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று ஒருத்தல் பரித்தியாகம் செய்யும்போதெல்லாம் இந்த ஜபத்தை இனிமேல் சொல்லி வாருங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அதன்பின் மாதா சொன்னார்கள் நான் சொன்னபடி என் மாசற்ற இருதய பக்தி உலகத்தில் ஏற்படுத்தி ஏற்படுத்தாவிட்டால் ரஷ்யாவின் மாசட்ட இருதத்திற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் ரஷ்யா தன்னுடைய தப்பறைகளை உலகமெங்கும் பரப்பும் அதனால் உலகத்திலே குழப்பங்கள் உண்டாகும் பெரும் நில பஞ்சமும் ஏற்படும் திருச்சபைக்குள்ளே கலாபனை உண்டாகும் என்றெல்லாம் அந்த பக்தி முயற்சியை செய்யவில்லை என்றால் என்ன என்ன நடக்கும் என்று தெளிவாக மாதா சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் இரண்டாம் காட்சியிலே நான் சொன்னேன் ஓ என் சேசுவே என்ற ஜபத்தை மாதா கற்றுக் கொடுத்தார்கள் என்று அது சரியல்ல இந்த ஜபத்தை மாதா கற்றுக் கொடுத்தது இரண்டாவது காட்சியில் அல்ல ஏற்கெனவே நான் தப்பாக சொன்னது போல் இப்பொழுதுதான் மாதா அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தார்கள் நரக நெருப்பை அவர்களுக்கு காட்டிய பிறகு ஒவ்வொரு ஜபமாலையிலும் தேவ ரகசியத்திற்கு முன்னால் ஓ என் சேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் அவர்களை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்துரளும் என்று சொல்லுங்கள் என்று இந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இப்படி இதுவரையில் மாதா சொன்ன காரியங்களுள் பாத்திமாவின் இரண்டாவது இரகசியம் அடங்கியிருந்தது எல்லாம் சொன்ன எல்லாம் இரகசியம் அல்ல இரண்டு காரியங்கள் இரண்டாவது இரகசியம் உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகிறேன் முதல் ரகசியம் என்ன என்று உங்கள் மனதுக்குள்ளே சொல்ல முடியுமா இரண்டாவது காட்சியின் போது மாதா தன்னுடைய மாசற்ற இருதயத்தை வெளிப்படுத்தினார்கள் என் மாசற்ற இருதயத்திற்கு பரிகார பக்தி உலகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று மாதா சொன்னதுதான் முதலாவது இரகசியம் இனிமேலாவதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாத்தி மா மாதா மூன்று இரகசியங்களை அந்த சிறுவர்களுக்கு ஒப்படைத்தார்கள் முதல் இரகசியம் மரியாயின் மாசற்ற இருதய பக்தியை பற்றது இரண்டாவது இரகசியம் இப்போது மூன்றாவது காட்சியிலே சொன்ன காரியத்தில் நரக காட்சி இந்த நரகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இதை பற்றி யாரிடமும் பேச குறித்த காலம் வருவது வரையிலும் இதை இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று மாதா அவர்களுக்கு உணர்த்தியிருந்தார்கள் நரக அதே நேரத்திலே ரெண்டாவது காட்சியிலே இன்னொரு காரியம் ரஷ்ய அர்ப்பணம் ரஷ்ய நாட்டை பாப்பரசர் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று மாதா சொன்ன காரியமும் அந்த இரண்டாம் இரகசியத்திலே உள்ளது முதல் ரகசியத்திலே ஒரு காரியம் மரியாயின் மாசிட்ட இருதய பக்தியை பற்றி ரெண்டாவது இரகசியத்திலே ரெண்டு காரியங்கள் ஒன்று நரக காட்சியை பற்றியது இன்னொன்று ரசி அர்ப்பணத்தை பற்றியது இதை இரகசியமாக வைக்க வேண்டும் என்று உணர்த்தியிருந்தார்கள் கடைசியாக இவைகளெல்லாம் சொன்ன பிறகு ஓ என்சேசுவே என்ற ஜபத்தை கற்றுக் கொடுத்த பிறகு லூசியா அதை பற்றி எழுதுகிற பொழுது அங்கே ஒரு இடைவெளியை காட்டுகிறாள் புள்ளி புள்ளியாக போட்டு ஏதோ ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை எழுதக்கூட முடியாது கூடாது என்பதனால் அந்த மூன்றாவது இரகசியத்தை அவள் எழுதவில்லை ஒரு இடைவெளி காட்டப்பட்டிருக்கிறது அந்த இடைவெளிக்கு பிறகு ஒரு வாக்கியம் சொல்லப்படுகிறது அதை அவர்களுக்கு சொன்னார்கள் யினும் போர்த்துக்கல் நாட்டில் விசுவாச சத்தியங்கள் காப்பாற்றப்படும் என்று சொல்லி அந்த இரகசியத்தை முடிக்கிறார்கள் முடிவான வார்த்தை தான் நமக்கு தெரியும் அதற்கு முன்னால் உள்ள அந்த இரகசியம் என்னவென்பது இன்னும் இரகசியமாகவே இருக்கிறது அதுதான் பாத்திமாவின் மூன்றாம் இரகசியம் போர்த்துக்கல் நாட்டில் விசுவாச சத்தியம் காப்பாற்றப்படும் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் ஒருவேளை உலகத்திலே மற்ற நாடுகளில் வேத சத்தியங்கள் மறுதளிக்கப்படுமோ அதைத்தான் மாதா சொல்லியிருப்பார்களோ என்று யூகிக்கிறார்கள் ஆனாலும் இதுவரையிலும் அந்த சத்தியம் அந்த மூன்றாவது இரகசியம் என்ன என்பது யாருக்கும் தெரியாமலே இருக்கிறது இப்படி மாதா இந்த மூன்றாவது காட்சியிலே இரண்டாவது இரகசியத்தையும் மூன்றாவது இரகசியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் அவர்களுக்கு மாதா தெளிவாக சொன்ன காரியம் பாவிகளுடைய பரிதாப நிலையை பார்த்து அவர்கள் மேல் இரக்கம் கொள்ளுங்கள் பரிதாபத்திற்குரிய பாவிகளுக்காக நீங்கள் உங்களை பலியாக்குங்கள் நிறைய ஒருத்தல் முயற்சிகள் பரித்தியாகம் செய்து ஒப்புக்கொடுங்கள் இதை அந்த ஜபத்திலும் காட்டுகிறார்கள் குறிப்பாக யார் யாருக்கு அதிக உதவி அதிக தேவையோ அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும்படி மண்டாடுங்கள் யார் யாருக்கு அதிக தேவை நான் உலகத்திலே இருக்கின்றோம் பாவிகளாகத்தான் இருக்கின்றோம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிறார்கள் ஆன்மாக்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறார்கள் இப்படி மூன்று விதமாக மனிதர்கள் மத்தியிலே பரிதாபத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே வாழ்கின்ற பாவிகளும் உத்தரிக்கிறஸ்தலத்திலே பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறவர்களும் நரகத்திலே பாவங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறவர்களும் இப்படி மூன்று விதமாக இருக்கிறார்களே இதிலே யாருக்கு உதவி அதிகமாக தேவை என்ற கேள்வியை கேட்டால் யார் நரகத்திற்கு போகக்கூடிய அந்தஸ்திலே இருக்கிறார்களோ அவர்கள் சாவான பாவ அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் ஆமன் பார்ந்தவர்களே இங்கே மாதா இரண்டு முக்கியமான ஞான உபதேச உண்மைகளை கற்பிக்கிறார்கள் ஒன்று பரிதாபத்துக்குரிய பாவிகள் அவர்கள் செய்கிற பாவம் அந்த பாவத்திற்குரிய தண்டனை நரகம் பாவம் என்பது என்ன என்று கேட்டால் தேவ கற்பனைகளை மீறுவதே பாவம் என்று நம்முடைய கத்தோலிக்க ஞான உபதேசம் சொல்லுகிறது தேவ கட்டளைகளை மீறுவது மீறும்போது வேண்டுமென்று மனம் பொருந்தி அது கடவுளுக்கு ஏற்காதது என்று தெரிந்தும் கடவுளை பழிக்கும் விதத்திலே நான் இந்த கற்பனை அனுசரிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த கற்பனைக்கு விரோதமாக நடக்கிறவர்கள் பாவம் கட்டிக்கொள்ளுகிறார்கள் அதைத்தான் சாவான பாவம் என்று சொல்லுகிறோம் ஒருநாள் நான் மேல்நாட்டிலே ஒரு ரயிலிலே பயணம் செய்தபோது ஒரு மனிதன் பக்கத்திலே போய் அமர வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது அங்கே அமர்ந்து நாங்கள் பேச ஆரம்பித்தவுடன் நான் குருத்துவ ஆடையிலே இருந்தபடியினால் நீங்கள் குருவானவரா ஆம் கத்தோலிக்க குருவானவரா உடனே அவர் சொல்லுகிறார் நானும் ஒரு கத்தோலிக்கனாய்த்தான் இருந்தேன் ஆனால் இப்பொழுது ஐ ஆம் எ கன்ஃபர்ம் எத்தீஸ்டு கன்ஃபர்ம்டு எத்திஇஸ்ட் என்று சொன்னால் உறுதிப்படுத்தப்பட்ட நாஸ்திகன் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று உறுதியாக கூறக்கூடிய ஒரு நாஸ்திகனாயிருக்கிறேன் என்று அவன் பெருமையாகச் சொன்னான் நான் உடனே கேட்டேன் அப்படியானால் அவர் ஒரு லாயர் என்று சொல்லியிருந்தார் உங்களுடைய சட்டத்தின்படி கனானிக்கல் ஆப்ளிகேஷன் என்று சொல்லுவார்கள் சட்டப்படி நடப்பதற்கு நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் சட்டப்படி நடக்கவில்லை என்றால் தண்டனையும் பெற்றுத்தருகிறீர்கள் நீங்கள்தான் லாயர்கள் அப்படியானால் கடவுள் இல்லை கடவுளின் கற்பனைகள் இல்லை கடவுள் ஒரு சட்டமும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கின்ற காரியங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் உலகம் உருண்டையாயிருக்கிறது சகல அண்டங்களும் உருண்டையாயிருக்கின்றன எல்லாமே ஓடிக்கொண்டு அசைந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று மோதாமல் மிக சட்டப்படி ஒழுங்குப்படி மோதாமல் உடையாமல் அசைந்து கொண்டிருக்கின்றனவே இங்கே ஒரு சட்டத்தை நீங்கள் பார்க்கவில்லையா இது எங்கிருந்து வந்த சட்டம் இது கடவுள் ஏற்படுத்திய சட்டம் அல்லவா கடவுள் சட்ட ஒழுங்குகளை ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்கும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அநேக ஒழுங்குகளை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் பத்து கற்பனைகள் இவைகளை நீர் சொல்லுகிறீர் வேண்டுமென்று நிராகரிக்கிறீர் அயமை கன்ஃபார்ம்டு எத்தியன்னு சொல்லும்போது கடவுளையும் அவருடைய சட்டங்களையும் வேண்டுமென்று நிராகரிக்கிறீர் பழிக்கிறீர் இது பாவம் அல்லவா என்று கேட்டேன் அவர் சிரித்தார் அவ்வளவுதான் பிறகு பேச்சு ஒன்றுமில்லை ஒருவேளை நான் சொன்ன வார்த்தைகள் அவர் வீட்டிற்கு சென்றபோது அதன் பிறகு அவருக்கு மனதிலே ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காதா என்று நான் அவனுக்கு அந்த ஆளுக்காக ஜபித்தேன் ஆமன் வார்ந்தவர்களை அநேகர் இப்படி உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு கடவுள் என்பது ஒரு காரியம் அல்ல கடவுளுடைய சட்டங்கள் எனக்கு தேவையல்ல அவர்களை நான் கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை நான் மனம் போன போக்கிலே வாழ்வேன் என் மனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் எனக்கு தெய்வம் மனம் சொல்லுகிறபடியே நான் வாழ்வேன் என்று தங்கள் மனம் போன போக்கிலே அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள் இந்து பாவம் என்பது உலகத்திலே மிகவும் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது மேலே நாடுகளுக்கு சென்றால் இப்படி கோவிலிலே வந்து உட்கார்ந்து ஞான உபதேசமோ பிரசங்கமோ கேட்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு செல்கிறார்கள் ஒரு சிலர் வயோதிகர்கள் கொஞ்சம் பயம் உள்ளவர்கள் தெய்வ பயம் உள்ளவர்கள் இன்னும் ஒரு சிலர் தங்கள் கல்யாண நாளுக்காக அந்த சடங்கை நிறைவேற்ற கோவிலுக்கு செல்லுவார்கள் இன்னும் அநேகர் அநேகமாக எல்லா கத்தோலிக்கர்களும் இறந்த பிறகு கோவிலுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் கல்லறையிலே அடக்கப்படுகிறார்கள் இந்த மூன்று நிகழ்ச்சிகளை தவிர வேறு எந்த நிகழ்ச்சிகளுக்கும் தேவாலயத்தையோ தெய்வீகத்தையோ யாருமே விரும்பவில்லை மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகமாக தொண்ணூறு பேர் இந்த உலகத்திலே கன்ஃபர்ம்டு எத்தியிஸ்டுகளாக இருக்கிறார்கள் கடவுளோ கடவுள் கட்டளையோ தெய்வமோ தெய்வ பயமோ இல்லாமலே மனிதர்கள் தாங்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ விரும்புகிறார்கள் இதைத்தான் மாதா சொன்னபடி ரஷ்ய நாட்டிலிருந்து தப்பரை பரவி வந்து உலகத்தை நிரப்பியது ரஷ்யாவுடைய தப்பறை என்ன மறு உலகம் கிடையாது இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்வது வரையிலும் நன்றாக வாழ வேண்டும் பிறரும் நன்றாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் அதோடு சரி மோட்சம் நரகம் என்பது இல்லை இதுதான் ரஷ்யாவினுடைய நாஸ்தீக தப்பறை தப்பறை என்றால் தப்பான போதனை என்று அர்த்தம் கடவுள் இல்லை என்ற அந்த போதனை முதல் முதல் ரஷ்யாவிலிருந்து தான் பரவியது இன்று அது உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது நல்ல கத்தோலிக்க குடும்பங்களிலே கூட இனி வருங்காலத்திலே கடவுளை நினைக்கவோ கடவுளுக்கு பயந்து நடக்கவோ நம்முடைய சந்ததி தயாராக இல்லாத அளவுக்கு அவர்கள் இந்த வேத கற்பனைகள் வேத கடமைகளிலிருந்து மிக தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சிறுவர்கள் இவருடைய வருங்காலம் எப்படி இருக்கும் வருங்காலத்திலே இத்தனை ஆட்கள் கூட பார்க்க முடியாது தேவாலயம் வறுமையாக இருக்கும் இப்படி என்று தேவ காரியங்களெல்லாம் வெறுமையாக போய் கொண்டிருக்கின்றதற்கு காரணம் ரஷ்யா தன்னுடைய நாஸ்தீக தப்பறையை உலக அமங்கும் பரப்பியதும் அது உலகத்திலே மட்டுமல்ல திருச்சபைக்கு உள்ளேயும் என்று பரவி வருவதும் இன்று கண்கூடாக காணப்படுகிற ஒரு காரியம் பரிதாபப்பட வேண்டிய காரியம் வேண்டுமென்று சாவான பாவ அந்தஸ்திலே இருக்கிற எல்லாரும் மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள் உங்களுடைய உதவி யார் யாருக்கு அதிக தேவையோ என்று சொன்னது இவர்களை பற்றிதான் ஏனென்றால் இவர்கள் இந்த பாவ அந்தஸ்திலே மறிப்பார்களானால் உடனே நரகத்திற்கு செல்லுவார்கள் நரகத்திலே பாவிகள் எவ்வளவு துன்பம் வேதனை அனுபவிக்கிறார்கள் என்பதை பார்த்த அந்த சிறுவர்கள் தங்களை பாவிகளுக்கு பலியாக ஒப்புக்கொடுத்தார்கள் அன்று முதல் இன்னும் அதிகமாக ஜபித்தார்கள் அதிகமாக பரித்தியாகம் செய்தார்கள் ஆமன் பார்ந்தவர்களே நரகம் உண்டு பாவம் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்கிறது இதை ஒவ்வொரு நிமிடமும் நாம் நினைத்து வாழ வேண்டும் நரகம் இல்லை மோட்சம் ஒருவேளை இல்லை என்றாலும் பரவாயில்லை நரகம் இல்லை என்று சொல்லத்தான் எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இந்த சத்தியத்தை மீண்டும் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் பாத்தி மா மாதா இந்த மூன்றாம் காட்சியிலே நரக காட்சியை காட்டினார்கள் கடைசியாக சொன்னார்கள் என் மாசற்ற இருதய பக்தியை நீங்கள் உலகத்திலே ஏற்படுத்த வேண்டும் முதல் சனிக்கிழமை தோறும் பரிகார நன்மை வாங்கி ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று கேட்பதற்கு நான் வருவேன் என்று சொன்னார்கள் அப்படி வருவார்கள் பின்னால் அதை இப்போது அறிவித்தார்கள் எப்படி பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பாவிகள் மனம் திரும்பவும் சேசுமறி நிந்தை பரிகாரமாகவும் நாம் முதல் சனி பக்தி அனுசரிக்க வேண்டும் என்று கற்றுக் மீண்டும் ஒரு மாதா வந்தார்கள் அது பற்றி பின்னால் நாம் பேசுவோம் முதல் சனி பக்தி பரிகார நன்மை வாங்கி ஒப்புக்கொடுக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி அந்த பக்தி முயற்சி தான் பாவிகள் மனம் திரும்புவதற்கு இனிமேல் தேவ வரப்பிரசாதத்தை ஏராளமாக கொண்டு வரக்கூடிய பக்தி மிக முக்கியமான ஒன்று இந்த பக்தி பற்றி மாதா நமக்கு தெளிவாக சொல்ல இருக்கிறார்கள் தற்சமயத்திற்கு நாம் இந்த மூன்றாம் காட்சியை மனதிலே நிறுத்தி நரகம் உண்டு நரக நிச்சயமாக உண்டு பரிதாபத்திற்குரிய பாவிகள் செல்கிற நரகத்தை பார்த்தீர்கள் இவர்கள் நரகத்திற்கு செல்லாமல் தடுப்பதற்கு போதிய வரப்பிரசாதத்தை கொண்டு வரக்கூடிய என் மாசற்ற இருதய பக்தியை உலகத்திலே ஏற்படுத்த வேண்டும்